மக்கள் வழிகேட்டில் உள்ளனர் நிச்சயமாக நீர் வழியதிலும் அவர்கள் இல்லை சிலைகளை அவர்கள் வணங்கி கொண்டிருக்கின்றார்களே என நான் கவலையுடன் எண்ணிக்கொண்டிருந்தேன் அப்போது மக்காவில் ஒருவர் வாணின் செய்திகளை கூறுகிறார் என நான் கேள்விப்பட்டேன் உடனே நான் என்னுடைய வாகனத்தில் ஏறி அவரிடம் வந்தேன் அங்கே நபி சல்லு அனேஹி அவர்கள் இருந்தார்கள் அப்போது அவர்கள் மக்காவில் மறைமுகமாக பிரச்சாரம் செய்பவர்களாக இருந்தார்கள் அவர் மீது அவரது கூட்டத்தார் கோபமாக இருந்தனர் நான் தந்திரமாக மறைந்து சென்று மக்காவில் அவரை சந்தித்தேன் நீங்கள் யார் என்று அவரிடம் கேட்டேன் அவர்கள் என்னை அல்லாஹ் தூதராக அனுப்பியுள்ளான் என்று கூறினார்கள் அதற்கு எதற்காக உங்களை தூதராக அனுப்பினான் என்று கேட்டேன் உறவினரை ஆதரித்தல் சிலைகளை உடைத்தல் மற்றும் அல்லாஹ் ஒருவனை மட்டும் எதையும் அவனுக்கு இணை வைக்காமல் இறைவனாக ஏற்க வேண்டும் என்ற வகையில் என்னை தூதராக அனுப்பினான் என்று நபி சொல்லாஹு அனேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இதை உங்களுடன் இருப்பவர் யார் என கேட்டேன் ஒரு சுதந்திர மனிதரும் ஒரு அடிமையும் அவர்களுடன் அபூபக்கர் ரவியுள்ளாஹூன் அவர்கள் மற்றும் பிலான் ரவியுள்ள ஆகிய இருவர் மட்டுமே இசலாத்தை ஏற்று அவர்களின் தோடர்களாக இருந்தனர் அப்பொழுது நிச்சயமாக நான் உங்களை பின்பற்றுகிறேன் என்று கூறினேன் அதற்கு நபி சொல்லாஹ் அந்வம் அவர்கள் இன்றைய நாளில் இதற்கு நீர் சக்தி பெற மாட்டீர் என் நிலையையும் மக்களின் நிலையையும் நீர் அறியவில்லையா எனினும் உன் குடும்பத்தாரிடம் நீர் திரும்பி செல்வீராக நான் வெற்றி பெற்றேன் என என்னை பற்றி நீர் கேள்விப்பட்டால் என்னிடம் வருவீராக என்று கூறினார்கள் நான் என் குடும்பத்தாரிடம் சென்றேன் நபி சல்லாஹுவா அலி வசல்லம் அவர்கள் மதீனாவிற்கு திரும்பச் சென்று விட்டார்கள் நான் என் குடும்பத்தாருடன் இருந்தேன் செய்திகளை கேட்டு தெரிந்து கொண்டிருந்தேன் நபி சொல்லு சென்ற மக்களிடம் விசாரித்துக் கொண்டிருந்தேன் என் குடும்பத்தாரில் ஒரு கூட்டம் மதினா சென்றுவிட்ட அந்த என்ன செய்கிறார் என்று அவர்களிடம் கேட்டேன் மக்கள் அவரிடம் தீவிரமாக இணைகிறார்கள் அவரது கூட்டத்தார் மக்காவில் அவரை கொள்ள முயற்சித்தனர் ஆனால் அவர்கள் சக்தி பெறவில்லை என கூறினார்கள் இதனை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த நான் இறை தூதர் இப்பொழுது வெற்றி பெற்று விட்டார்கள் அவர்களின் இஸ்லாமிய நெறி மேலோங்கிவிட்டது என உணர்ந்து என்னை நீங்கள் அறிவீர்களா என்று கேட்டேன் அறிவேன் நீர் மக்காவில் என்னை சந்தித்தீர் என்று நபி சொல்லுவாஹல்ல அவர்கள் கூறினார்கள் இறை அவர்களே அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை நான் அறியாததை எனக்கு கூறுங்கள் முதலில் தொழுகையை பற்றி எனக்கு அறிவியுங்கள் என்று கேட்டேன் அவர்கள் ஒரு ஈட்டிய அளவுக்கு சூரியன் உயரும் வரை தொழுகையை விட்டும் நீர் ஒதுங்கி இருப்பீராக ஏனெனில் சைதானின் இரு கொம்புகளுக்கிடையே சூரியன் உதயமாகிறது அந்த நேரத்தில் இறை மறுப்பாளர்கள் பணிகிறார்கள் பின்பு தொழுவீராக நிச்சயமாக தொழுகை சான்று பகரக்கூடியதாகவும் வானவர்கள் வருகை தரக்கூடியதாகவும் உள்ளது ஈட்டிக்கு சமமாக வரும் வரை தொழுவீராக பின்பு சூரியன் உச்சியில் இருக்கும் தொழுகையை விட்டு ஒதுங்கியிருப்ப ஏனெனில் அந்த நேரத்தில் ஜகன்னும் என்ற நரகம் எரிக்கப்படுகிறது பின்னர் நிடல் ஏற்பட்டுவிட்டால் தொழுவீராக நிச்சயமாக தொழுகை சான்று கூறக்கூடியதாகவும் நேரம் நீர் வரை வானவர்கள் வருகை தரக்கூடியதாகவும் இரு கொம்புகளுக்கிடையே மறைகிறது அந்த நேரத்தில் இறை மறுப்பாளர்கள் அதற்கு பணிகிறார்கள் என்று கூறினார்கள் நபி அவர்களே உழு பற்றி எனக்கு கூறுங்கள் என்று நான் கேட்டேன் உங்களில் ஒருவர் தன் ஒழு செய்யும் பாத்திரத்தை நெருங்கிக்கு தண்ணீர் செலுத்தி அதை செய்கிறார் எனில் அவரின் முகம் அவரின் வாய் அவரின் மூக்கு தண்டு ஆகியவற்றின் பாவங்கள் கீழே விழாமல் இருப்பதில்லை பின்பு அல்லாக கட்டளையிட்டபடி தன் முகத்தை கழுவினால் அவருடைய முகத்தின் குற்றங்கள் அவரது தாடியின் முடிகளில் இருந்து தண்ணீருடன் விழுந்துவிடுகிறது பின்பு தன் இரு கைகளை இரு முழங்கை வரை கழுவினால் அவரது கையின் குற்றங்கள் அவரது நகங்களின் வழியாக தண்ணீருடன் விழுந்து விடுகிறது பின்பு தன் தலைக்கு மசால் செய்தால் அவரது தலையின் குற்றங்கள் அவரது தலைமுடிகளில் இருந்து தண்ணீருடன் விழுந்து விடுகிறது பின்பு தன் பாதங்களை கரண்டை வரை கழுவினால் அவரது கால்களின் குற்றங்கள் அதன் நகங்களின் வழியாக தண்ணீருடன் விழுந்து விடுகிறது அவனது தகுதிக்கு ஏற்ப அவனை கண்ணியப்படுத்தி தன் உள்ளத்தை அல்லாஹுக்காக அவர் ஒதுக்கிவிட்டால் அவர் தன் குற்றங்கள் விட்டு நீங்கி அன்று ஆகிவிடுகிறார் என்று அபு உமாமாவிடம் கூறினார் அவரிடம் அபு உமாமா நபி அல்லாஹும் அவர்கள் அம்ரிபின் அபசா அவர்களே நீங்கள் கூறியதை சிந்தித்து பார்க்கிறார்கள் ஒரே இடத்தில் இந்த முஸ்லிமான மனிதருக்கு இந்த நன்மைகள் கொடுக்கப்படுகிறதா என்று கேட்டார் அவர்கள் அபு உமாமாவே என் வயது முதிர்ந்து விட்டது என் எலும்புகள் பலவீனமாகிவிட்டன என் தவணையும் அதாவது மரணமும் நெருங்கிவிட்டது அல்லாஹுவின் மீதோ நபிஹா அணிஹிசல்லம் அவர்கள் மீதோ நான் பொய்கூற எனக்கு தேவையில்லை நான் இதை ஒருபோதும் கூறியிருக்க மாட்டேன் ஆனால் நான் அதையும் விட அதிகமாக கேட்டுள்ளேன் என்று அம்ருல்ல அவர்கள் கூறினார்கள் எட்டு மூன்று இரண்டு